வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா குழந்தைகளை வழி அவர்களை பாராட்டுவதுதான் ஆம் குழந்தைகளை திருத்த மிகவும் நல்ல வழி அவர்களை பாராட்டுவதுதான் என்கிறார் சரிதான் நன்றி வணக்கம்